உபாசிக்கிற வாழ் ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது ராமநவமிங்கள் விநாயகர் சதுர்த்தி வீணா கிருஷ்ணாஷ்டமி அவதாரம் நவராத்திரி சங்கராந்தி அப்படி வந்துட்டே இருக்க தொடர்ந்து சுவாமிகிட்ட எப்படியாவது ஒரு சம்பந்தம் அவன் ஏதோ சக்கர பொங்கல் ஆக வச்சுக்கிட்டோம் சுவாமியை பத்தி ஸ்மரிச்சு அதுக்காக உங்க அப்படி ரிஷிகள் அம் பண்ணிருக்கா தனது எடுத்து ஆச்சாரியாளர் சாசனாவ பாஷ்யத்தில் பத்மதாதா சாஸனாவதுக்கு எப்படி பாக்யம் பண்ணாலும் தெரியுமோ லலிதா சாசனாவது பாஷ்யம் பண்றதுக்காக நாலு ஹிஷ்ஷா வாழ்ந்து பத்மபாத விட்டு காட்டுல குடிசையில இருக்கிறவா திண்ணையில மண் தாவரத்தில் ஒப்பாட்டு இருந்தாரு பிரணவ ஜப்பம் ஆச்சு என்ன சந்தியாசியாவட்டியும் பிரணவ ஜப்பம் பண்ணும் சாசனாவுக்கு வாஷியம் பண்ணனும் உள்ள செவடி இருக்கு அதை போய் எடுத்துவா இத்தனா நம்பர் செவிலின்னு சொன்ன உள்ள போய் எடுத்துன்னு வந்தா பிரிச்சு பார்த்தா தீவா போட்ட முப்பத்தி ரெண்டாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு பேரும் போட்டுருக்கு ஆனா உள்ள பிரிச்சு பார்த்தா விஷ்ணு சாஸ்தனா விஷ்ணு சாஸ்தனாவ ஸ்தோத்திரமா என்ன எப்படி இருக்கு மாத்திய நீக்கி போட்டு மறுபடியும் போய் பார்த்து எடுத்துன்னு மறுபடியும் போயிடுத்து வந்த நூறு புஸ்தரத்தை கொண்டு அதுவும் திருச்சா விஷ்ணு சாஸ்திரம் என்ன எப்படி பண்றேன் என்னத்தனாலே கேட்டானா சரியா நீங்க சொன்ன நம்பரும் சரி நானும் பார்த்திருக்கேன் சாஸ்திராவன் எழுத சாஸ்திரம் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் ஆனா ஒரு குழந்தை உள்ள வந்து பாவாடியும் பாதசனமும் விளாக்கின் குக்குமும் தலையில பின்னலும் புஷுவும் உருக்கி வார்த்தை தங்கம் போன்ற சரீரமா ஒரு கன்னிக்கை கத்தியாயனாகி எண்ணே கன்னியாகுமரி தீமையின்னு ஒரு கன்னிக்கை உள்ள வந்து நின்று அந்த குழந்தை எடுத்து எடுத்து கொடுத்தா கொண்டு ஒரு தேங்க நம்ம சன்னியாசி பெண்களில் உள்ள வரதுக்கு என்ன காரணம் போய் ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணினா என்னன்னா என் சகோதரன் நாராயணன் அவனும் இது நீங்க பாக்யம் பண்ணினா என் நாமாக்கு பாஷ்யம் பண்ணா போல நான் திருப்தி அடைவேன் சொன்னா அதுக்கப்புறம்தான் விஷ்ணு சாஸ்திர ஆச்சரியா எழுதுக்காகத்தான் விஷ்ணு சாசனம் வருஷத்துக்கு ஆச்சாரியால் விஷ்ணு சாஸ்திரம் எழுதினாள் இந்த புஸ்தகத்தை பார்த்தாலே தெரியும் தனது ஸ்லோகம் ஆபுடுமா வாக்குல எத்தனை சம்பந்தமான நாம வைபவமும் தியான வைபவமும் மூர்த்தி வைபவமும் ஸ்தோத்திர வைபவமும் நமஸ்கார வைபவனும் எழுதியிருக்காள் அப்படின்னா ஒரே Kuhi Nuskya Chuta Kuhi Nuskya Chuta Ashrayam Nankaz Nana Zahadze Nuno Ushkara Znana Kotezo Yatpa Ammida Yambyadhi Pradesh Chaitat Dharam Dhangra போயிட்டு வந்த கோடி தடவை போய் பண்ணிட்டு வந்தா இந்த ரெண்டு புண்ணியத்தையும் ஒரு தட்டில போட்டு பகவானே பார்த்து புண்ணியத்தை ஒரு தட்டுல போட்டா அதெல்லாம் ध्यान பகவத்னஃபலம் நம்ம ஸ்மரிக்கா போறும் சமஸ்தாபம் எங்கி போயும் கங்காஸ்நுஷ்கோம் ஸ்மதி தர அதுனால எத்தனை பாபம் போகும் ஆயிரம் கங்காஸ்நானம் கோடி புஷ்கரஸ்னத்தினாலே அந்த பாபம் ஒரு ஒரு நிமிஷம் பகவான நிமிஷம் நிமிஷார்த்தம் வாழது சனாதனம் சத்தியோபாசனத்தில் அசாபாதித்தோ பிரம்மா மாற கையை விஜய் சொல்ற மந்திரம் இருக்கு பாருங்களோ அது என்ன மாற தொட்டு குணமாக சொரிஞ்சுக்கு வர சொஞ்சிக்கிறாங்க கடிச்சு கொடுத்து வரணுமோ மாற சொரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க மந்திரம் சுவாமியை உள்ள பார்க்கறதுக்காக எது அவசியம்னு புரிஞ்சுதாமலே காரியம் செய்யல பகவத் தியானம் தான் சத்தியோபாசனத்துல முக்கியம் பாக்கியெல்லாம் அங்கம் அதுதான் வந்து அவசியம் அது பார்க்கல அந்த சமயத்துல ஒரு அரை நிமிஷம் சுவாமி பார்த்துட்டா போறோம் சமஸ்தாபம் போயிருந்தார் வசிஷ்ட ஸ்மிருதியிலே அப்படி பகவான ஸ்மரிச்சா போறோம் ஆயிரம் கங்கா ஸ்தானம் போதி புஷ்கர ஸ்தானத்தினால போற பாவங்கள்ல உடனே போயிடுவான் ஸ்மிருத்தே காமரான வாக்கிய பகவான் எப்படி பாபனி வர்த்தகமான கங்காத மேல படித்திரன ஆமந்ததுக்கு எத்தனை ஸ்ருதி எத்தனை ஸ்ருதி எத்தனை வேதாந்த வாக்கியங்கள் எத்தனை உபரக சொல்லுக்கள் சொல்லணும்திோ நித்தியம் அபவர்கதோஹரி விருட புராணு பிசுலிதா சுவாமிய வந்து ஸ்மரிச்சு பட்ட நல்ல அழக கொடுப்பனா ஆரோக்கியத்தை கொடுப்பனா யிரேஷ்டமா பூர்ண குடுப்பணம் பூபம் ஆரோக்கியம் அத்தாம்ஸ் ஆனுஷங்கிகாரு அவன் நடுப்புற அவாந்தரமான போகங்களையெல்லாம் திவ்யோகங்கள் திவ்யமான வஸ்திரம் திவ்யமான பத்னி திவ்யமான ஆஹாரம் திவ்யமான யானம் திவ்யமான கிரகம் இதெல்லாம் கொடுப்பனா ததாதித் தியாயத்தோ நிச்சயம் இத்தனையும் கொடுத்து கடசீர அபவர்கதோஹரி மோட்சத்தையும் கொடுப்பனா சுவாமி அதனால பவித்ராணாம் பவித்ரம் கங்கைக்கும் மேற்பட்டது கங்கையால மோட்சம் கொடுக்க முடியுமோ முடியாது எல்லாத்துக்கும் மேற்பட்டவன் பகவன் சிந்திய சமஸ்தானி தோகிலம் சொல்ற சுவாமி ஸ்மரிச்சா பூர்வம் சகல கவலையும் பூச்சுப்படுவான் சகல கிளேஷங்களையும் பூச்சுப்படுவான் இது படுதன்னு இருந்தா பலவிதமான கவலை இருக்குமா பொண்ணால கவலை பிள்ளையால கவலை பணத்தால கவலை உத்தியோகத்தால கவலை எப்படி இருக்குமா சமஸ்தானாம் கிளேஷானாம் ஹாரித ஆந்த ஸ்மரிச்சா போறோம் ஒரே கவனத்தில் ஸ்மரிச்சுவிட்டா சமஸ்த கிளேஷமும் கவலையும் போடுவான் சமஸ்தான அப்படிப்பட்ட பகவானை சிந்திக்காமே என்ன பிதா உடா வன்சப்போட்டு வருத்திருக்கிறே எல்லாத்தையும் மறந்துவிட்டு விஷயங்களே தத்தாளை கைவிடாது அச்சுதாரு பகவானே நினைக்க மாட்டேங்கிறேன் கட்டாக்கணும் பிராணத்தில் வேதம் சொல்லிதான் என்னான் நான் ஸ்நானம் பண்ற போதும் தல போதும் வஸ்திரம் கட்டிக்கிற போதும் இலையில சாப்பிடற போதும் படுக்கை போடுற போதும் சுவாமி தியானம் பண்ணுவோம் நான் அத்தியாயம் நாராயணம் தேவம் ஸ்நானாதிசூச்ச கர்மசு அப்படி ஸ்நானம் அப்படி ஞானம் பண்ணினா என்னான் நான் எல்லாருக்கும் பிராயஷ்டித்தண்டா நீ ஜென்மஜன்மாந்திரத்தில் பட்ட பாபங்கள்லாம் போட்டுமாக்கம் அப்பவும் போடும் சுவாமியின் ஸ்மரிச்சா தியானத்துக்கு ஒரு காலம் வெச்சுக்கவேடானே ஸ்நானம் பண்ற போது வேற என்ன பண்ண போறோம் படுக்க போற போது என்ன பண்ண போறோம் படுத்துக்கிற போது என்ன பண்ண போறோம் நடக்கற போது என்ன பண்ண போறோம் சுவாமி ஸ்மரிச்சல்ல நடக்கப்லாரா சாப்பிற போது என்ன பண்ண போறோம் வேற காரியம் அப்ப என்ன பேப்பர் படிக்கி குடி மா சாப்பிற போது சுவாமி அப்படியே ஸ்மரிச்சின் தே சாப்பிடுறாதா அதுக்காக தான் ஸ்நானாதி சூனாதி பத சொன்னத. அம ஸ்நானம் வஸ்தரధారణம் bhojanam chayanam எல்லா அர்த்தமதெது சுவாமியின் ஸ்மரிச்சா सर्वस्य காயிச்சித்தம் சர்வத்தேனி வைதி இது பயந்த எந்த பண்ணியிருக்கோம் அத்தனையும் போடுமாணி அதிபாச்சு மகாபா உத்தம் லிங்கபுராணம் மகாபாபியாவுத்தன் இருக்கான் மகாபஞ்ச மகாபாபம் பண்ணியிருக்கான் ஒரு நிமிஷம் சுவாமி தியானம் பண்ணிவிட்டா போடுமாச்சு ஒரு நிமிஷம் ஹதய கவனத்துல தியானம் பண்ணிவிட்டானே தபஸ்விகளுக்கு மேலே தபஸ்வி ஆயிடுவானா அவன் உட்கார்ந்த பங்கில ஷாத்தா நம்ம பாபம் போடுவான் பன் பாவ மோ சர்வத்திற்கும் மேற்பட்ட தர்மம் இதுதான் என்பதே தமேடமெல்லாம் ஒப்புகொஞ்ச பரமாத்மா அரிசானே உள்ள வாக்கு அச்சிக்கணும்டஞ பிரயோஜன நாமாவ சொல்லி நமஸ்காரம் பண்ண யம்ுவம் நம ஜமே விஷுமே ஸ்துவன் நம்மோதே பட்ட பகவன் நுள்ளி அவன் அர்ச்சனம் பண்றதற்கு ஸ்தோத்தம் பண்றதற்கே நமஸ்காரம் பண்றதற்கு இப்படி ஒத்தம் பொண்ணான சர்வது சர்வதுல சர்வாசு பத்து திக்கில் மர சமாச்சாரம் மங்களமானும் துக்கமே இருக்காது சுவாமியை வகிக்கிறவனுக்கு இது பண்றதுல என்ன சமம் இருக்கு அந்த சுரூப்பத்துல இருந்து அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த குருனும் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாளாம் மகான் கரு தூக்கத்துல அப்படிதானே பரதன் தூக்கத்துல கூட கோவிந்த கிருஷ்ணா ஜுதா ப்பா பரதன் மகாராஜா தீப ஆண்டவன் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிபிடி புலகாஷ் வந்து நேபாளத்துக்கு பக்கத்துல சாளுக்கிராம சில வளையற நதி கரையில வந்து உன் நாமாவை அருவினா நாமே யாதவஸ்தால அருகட்டம் சொப்பனத்துல கத்தினா நாமே நமஸ்காராமே நமஸ்காரம் அங்கு எழுத்து பிறன் அப்படி நமஸ்காரமா அப்படியா சொன்ன புண்ணிய என்னாச்சு என்றாள் சுவாமி உள்ள தெரிய ஆரம்பிச்சுக்காணாம் பரதனுக்கு எப்படி தெரிஞ்சார் நாள் கிரீதினம் பரம் தாரவந்த கமணி ஜாத்தீத்தனதாஸ்மத்த நாராயணீத்துல அவர் போய் வச்சிருக்கேன் என்னோத்தின் ஜடவர்டு ஜிச்சம் பழனி மூணு வெளியே பாராயணமண்ணம் குருவாயூரப்பன் உள்ள தெரியுது அப்படிப்பட்டம் அப்படி நம்மத்தாலையும் நமசன் இப்பேஷனும் சுவாமியே நமஸ்கரிக்கணும் அப்படி பண்ணினா சர்வ சுகங்களேன்னு கரையேறி கொள்ளுவன்ட் அப்படி தாத்தா சசநா சொல்ல சொல்றா சர்வா திரதமோ மேற்பட்டர்மம்மாஸ்திதிக்கு அர்ச்சனம் பண்றதோ ஸ்தோத் பண்றதோ நமஸ்காரம் பண்றதோ எல்லா தர்மத்துக்கும் மேற்பட்ட சுக்ஷர்மம் அல்ப பிரயாசம் அனல்பலம் சுகசம்பாத்தியம் ரொம்ப ருச்சுக்கள் பிக்கல் ஒரு தேவையில்லையிலே பாஜி போஜ்யப்பட்ட எத்தனை ருச்சுக்கள் எத்தனை முத்து தேவையிலே பத்திரி மோகன் வெட்டி இருக்கெல்லாம் சாதனாமா சொல்ற போது அல்ப பிரயாசம் அனற்ப பலம் சுகசம்பாத்தியம் தர்மம் பெரிய மகாபலம் என்னாவே இல்லாம பண்ற பலம் சாதனாமா ஜோதிச்சுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய உத்தம தர்மம் நீங்க சொல்லலே அதை சொல்லணும்னு காட்டாத அந்த தர்மம் என்ன தெரியுமா இது பகவான் வந்து நமஸ்கரிக்கிறதும் பண்றதும் தியானம் பண்றது அண்ணன் சூப்பமா தனிச்சேமோ மதைரச்சேமோ மக்தேஜ பராண்பா பவிதிராஞ்ச மீதம் தேவ் பவித்ரா பவித்திரமிய பவித்தமானாதிவர்த்தாதினோங்கமுலை சரஸ்வதிமுதலியேங்கெல்லாம் மேல்படுத்த பவித்தமா ஸ்வம பாபோதகணம்போகிரமசதினோ யமுனேரஸ் பாபமோஹு அப்பீளியாஸ்மீர் பிர சர்வாள் பாப்ம உன்மூலயில் பவித்ராணம் பவித்ம் நாமீன் நினைச்சா போரும் கைகூப்பினா போரும் கிருஷ்ணா சொந்தா போரும் நாம காதல உழுந்தா போரும் விழுந்து பெரண்டா போரும் சமஸ்தாபிங் போய்விடுற இப்படி போகவான் பவித்ராணம் பவித்ம் நங்கத்தின் மேல்பட்ட பாப நிவர்த்தகமான மூர்த்தி ஹாசீர்த்தி திருஷ்ணா பூரும் குணத்தை நாமே கிருஷ்ணான்னு சொல்லி காதல விழுந்தா போகும் பாவங்கள் எல்லாம் போடுவான் சமஸ்தும் அதனாலதான் எல்லாத்துக்கும் மேற்பட்ட பாவனும் பகவான் பவித்ரா பவித்ராணாம் பவித்ரங்கிறது ஆச்சாரியா திங்க புராணத்தை சொல்றா நாரல வாக்கிய வைது சர்வ சாஸ்திரங்களையும் வேதங்களையும் எல்லாருமே மகன்கள் எல்லாம் உப்பாந்து தேடி கேடி பார்த்து கடைகிலே தீர்மானம் பண்ணி வண்ணையாக எடுத்தது ஒண்ணும் என்ன ஹேயோ நாராயண சதா சுவாமி கவல்களை தியானம் பண்ணணும் அதான் பகவத் தியானத்தை வந்து பட்டத்துல குவிச்சிருக்கா மகாலட்சுமி நாராயணி செத்து செத்து எஸ் மகாலட்சுமியை தியானம் பண்ணி சுவாமி நாராயணி தியானம் ஏழாவது திசை பிரச்சன் நாராயணத்துல பிரம்மா அப்படி கண்டாரா அது மாதிரி நான் பார்க்கணும் இல்லைன்னு உனக்கும் தெரியட்டோம் நாள் நானில் துந்தா விஸ்வா விஸ்வாதித ஸ்வரி சீடக்கி பிரகதி ஷீலாங்க ஆகும் சுபமீ விஸ்மே மகாலட்சுமி திவ்யமானே திவ்ய புஷ்ப வச்சி ஹே குருவாயூரப்பா வைகுண்டத்திலே உன் சரணத்த பூஜ பண்ணணும் நீ எத்தனையோ தேவஸ்ரீகளோடு கூட சூழ்ந்து குடி மின்னல் போர் சரீரத்தினாலே சரீர காந்தியினாலே பத்து திக்கும் பளிர் மின்ன உன் சரண சேவைக்கு மகாலட்சுமி காத்துட்டு இருக்க நீ ரத்னவயமான பீஷத்தில் மந்தகாசமுகமும் ரத்ன கிரீட்டமும் மகரகுண்டலமும் சதுர்புஜம் சங்கா தியாயுஷமும் மனமாலையும் திவ்ய சரணமும் மங்கள அது பார்த்துமே அந்த சுரூப்பை எனக்கு தெரியணும் நாளா கொடுத்தே நாளா தெரியணும் நாளா ஒன்றே பட்டத்துக்கு தரிசனம் தலத விஜோ ஸ்வா தம்பீகா லட்சுமீஷே தேர்தரி பட்டத்திரிக்கு கண்டேன் கண்டேன்கிறான் பகவதூபத்தை அதனால தான் பட்டத்தை சொல்றோம் பால் கடலுக்கு போவானா வைகுண்ணம் போவானா க்ஷீராத்திக்கு எதற்கு போகணும் ஜனங்களுடைய பாக்யமே உருவாயு தூவில வந்து ரத்த பாக்கியம் ஜனான ஜனங்களுடைய பாக்கியமே கைகால்களோட உட்கார்ந்துட்டு இருக்கு தத்தாவத்யம் ஜனா நாம ஜனங்களுடைய பாகியமே உட்கார்ந்துட்டு இருக்கு என்னத்துக்கு வேறு இடத்துக்கு ஓடணும் குருவாயு போரா போறோம்னு பட்டத்திலே அப்படி வியதர்ஷனம் இருக்கு பகவதூபம் பகவான மேல பார்க்கிறதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை சமஸ்த பாபத்துக்கும் அது பிராயிஷ்டித்தம் அப்படி வேதம் சொல்லி இருக்குங்கிறார் ஆகினாலே ஸ்நானாதி காலங்கள்லாம் சுவாமியை ஸ்மரிக்கலாம் கடஞ்செடுத்தம் படத்தும் சர்வேதம் சர்வாசம் சர்வராணம் சர்வர்ம எல்லாதிக்கலோட விஷார ோ நாராயணாசே கீபை உமாச்சு சதைவீ பீச் ப்ளாக்லே பகவன் நாமே கிருஷ்ணகோவிந்த ரங்க தொலைஞ்சு போயிடுவான் பாவம் விஷ்ணு புராணம் சொல்றது எப்படி போகுங்கள சிம்மம் போதையானா காட்டுனே அப்புறம் நதிக்குள்ள நரியும் இருக்குமோ பத்து மைல் ஓடி போயிடுமே அது மாதிரி ஓடி போயிடுவான் சிம்மத்ரஸ்திருகேசி பகவன் நாவா பாபகரம் மகான்கள் சொன்னால் வேதத்தில் உள்ளது தெரிஞ்சுக்குமே வாண்டா என்னமோ கிருஷ்ணா போவிடாட்டா போதும் தொலைஞ்சு போயிடுவான் பாவங்கள்ல பாரி துர்த்தே ஹரிஸ்வத இது கூட சுடையோ அது மாதிரி போக்கும் தெரியாம உள்ள பார்த்து போரும் போயிடும் பாபம் நான் இவன் தெரிஞ்சுக்கவே தெரியாம தொட்டவன் கையை சுடல் அது மாதிரி அதிர்ச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தேவகி பாவக குழந்தை தவறி தொட்டுவிட்டா வளர்க்க கை கொப்படா வந்து இல்லையோ ஆகினால அவசியம் இல்ல நாம சொன்னா போறோம் சுவாமி நினைச்சா போறும் பாபம் போயிடும்னாள் பிரகன் நாரதி பிரபுத்திருக்கார் Vajroviya chindale Vigroviya chattani rejita Plamada da பிரபுத்துல மனச வச்ச வாழ்கிறது எவன் வர மாட்டானோ அவ இருக்கிறதிலேயே உபயம் இருக்காதோ நரகம் போக மாட்டாலோ விந்த பிரபுவே ஸ்மரிக்கிறவனுக்கு ஸ்வர்க்கம் இந்திரப்பட்டம் தரேண்டா கூட அது அடையூர் தான சுவாமியை ஸ்மரிக்கிற சுகம் சுவத்தில் உள்ள பாகத்தில் இருக்கிற ஆளுங்க சுவர்காதி சுகத்தில் கிடையாதா எச்சிந்தனே வினோபி எச்சிந்தனே வின எத்திரிவேத் மங்களகரணம் மந்தமாசம் மங்களகட்டாட்சம் ரத்திர கிரீடம் திவ்யமான புஜதண்டம் திவ்ய சரீரம் இது மனசை வச்ச வாழ்களுக்கு பிரம்மலோகம் தரையின்னா அது குறைச்சு சின்னதா போணுவான் பிரம்மோகோமியா நிர்மல சித்தாள் மனசுல எந்த பகவானை பார்த்து மோட்சத்தை அடைஞ்சு விடுறாளோ அந்த பிரபுனுடைய நாம சொல்லி பாபம் போறது ஆச்சரியமாண்ட வைகுண்ட அந்த மோட்சத்தை நரகத்தில் போகாமட்டது ஆச்சரியமாக பவித்ராணாம் பவித்ரம் இத்தனையே இல்லை பாபரிவர்த்தகமான கங்காதிகளுக்கு மேற்பட்டவன் பகவான் என்னவான் என்ன சொல்றாருக்கே எப்படி என்று சொல்றா இருக்க இதுதான்பத்தை அது மாதிரி பாபத்தில் அணைச்சுப்படும் பகவான் நான் மாதிரி சொல்லை மகான்களின் சொல்ல முடியும் சொல்லிருக்க அதே சொல்லி விஷ்ணு சரஸ்வன் சாந்தி தர்மம்மோட்சம் நாராயணம் மகாபுணியமானம் பீஷமருடைய மோட்சம் பிரசாத் எல்லா குடும்பத்தினர் எடுக்கணும் பாபம்யாஞ்சு கிடக்கு முனிசிபாலிட்டி குப்பை மாதிரி முனசிபாலிட்டியில குப்பையை அள்ளி அள்ளி கொண்டு போய் போட்டுறாமு ஒரு பள்ளத்துல ஜீவன் நடத்துல இந்த பாபம் தொலைகிடமே யாரா நித்தியம் பரமாத்மா நாராயணன் ஸ்தோத்திரம் பண்ணு யாரா ஸ்துத்வா விஷ்ணும் வாசுதேவன் பாபோ ஜாயத்தே நராக பாபங்கள் எல்லாம் போயிடுவான் பாபங்கள்லாம் தொலைஞ்சிட்டு போயிடுவான் வேதங்கள்லாம் போயிச்சோள்ளது பகவான ஸ்தோத்தம் பண்ணிவிட்ட விபாபோ ஜாயத்தை நர்த்த புண்ணியம் ஒரே உருக்கி பத்தமாக தங்கமாயிட அது ஒண்ணும் சந்தேகமே இல்லையா சம்பூஜனான் மத்திய நித்யம் சர்வம் பாபம் பிரணியதி விஷ்ணோ சம்பூஜனான் நித்யம் நித்யம் ஒரு சாலகிராமத்தையோ ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தையோ ஒரு ராம விகிரகத்தோ ராமபடத்தையோ பூஜ பண்ணினான் அர்த்தம் சொன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்னு அவ குடும்பத்துல ரூட்டியோ ஒரு தலைமுறையில பண்ணின சமஸ்த பாபமும் போயிடுவார் சர்வம் பாபம் பிரணஷ்யதி நாள் வாசனையோடு துலைமாம் நஷ்யதின்னு சொன்னதுனாலே ஏதாவது குடும்பங்கள்ல பண்ணியிருந்த பாபங்கள்லாம் ஆட்டையோடு போயிடுமா இது காந்தத்தில் போய் சிவபுராணத்தில் போய் இப்படி சொல்ற ஜிந்தயம் யுத்தோனாரதாம்பரம் மந்தே கோகினஸ்தியச்சுதாசிரயம் பகவான் அண்ணினவன யாரும் என்ன பண்ண முடியும்னாய் கோகினஸ்தி அச்சுதாசிரயம்ன भगवान போய் ஒருத்தன் அண்டினான்னா அவன் என்ன பண்ண முடியும்னு தருட புராணத்துல போய் நித்தியம் நித்யம் ஆனா நித்தியம் ஹதயத்துல பார்க்கணும் இல்லை வேதி மாத்திரையே நல்ல மாத்திரை இன்னொரு தடவை விலைக்கு போகும்னு சொல்லி கொடுத்தார் டாக்டர் ஒரு அஷடு ஒரு பாட்டில் நூறு மாத்திரை உள்ள பாக்கணும் அதுக்கு தான் பழக்கிக்கணும் அது புத்தகம் படிச்சா வராது மாதிரி போய் அண்டினா தான் சுவாமி உள்ள தெரியுமா சுவாமி பத்தி சொல்லி சொல்லி சொல்லி தம திவியூராஜி துரிதமா பட்டத்தில் குருவாயூரப்பேட்டா குருவாயூரப்பா நீ நேரே கபில கோஷம் பூண்டு அஞ்சு வயசு குழந்தையா அம்மாவை பூப்பி சொன்னையானே அம்மா சர்வேஸ்வரனானு என்ன உள்ள பார்க்கணும் உள்ள பார்க்கறதுக்கு ஆங்கிலத்தில் போய் பகவத் முனம் காக்கணும் கேட்டு உட்கார்ந்து நூச்சு காத்த உள்ள ஒடுக்கி சுஜி சமக்ரியும் சிர கழுத்து தலை உடுப்பு இந்த மூணும் சரியா இருக்கணும் அப்படி உட்கார்ந்த உள்ள பார்த்து கருடா ரூபனாய் நீலமேக ஷியாமலாய் கோமலனாய் கூட்டி மர்மதா கிருதியாய் பவித்ர சரணம் பத்மநேற்றம் மகர குந்தலம் ரத்ன கிரீட்டம் வைஹாரம் அப்படி உள்ள பார்க்கணுமே சொன்னையாமே அப்படி பார்த்தா அதுதான் ஜென்மத்துக்கு ஜென்மாவுக்கு பெரிய பாக்கியம் ஆமே சத்தியமானு கேட்டால் சுவாமி ஆமா இல்ல பகவான் அப்படி உள்ள பார்க்கணும் உள்ள பார்க்கறதுங்கிறதுக்காகத்தான் இப்ப சுவாமி வந்து ராமரை தரிசனம் பண்றது முருகனை பார்க்கறது பாக்குறது தரிசனம் பண்ணிட்டு போன மூர்த்தி ராஜ பட்டதுனா தெரியுது இன்னைக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்காரு மாபலவாத்திய தெரியுது அதுக்காக தான் சர்வ சாஸ்திரங்களும் பிரவர்த்திச்சிருக்கு அதுதான் புரியல இப்ப ஜப்பம் பண்ற வேறுகள் இல்லையா பூஜை பண்ற வேறுகள் இல்லையா அதனால கஷேமத்தை உடனே அடைஞ்சவாள் போதிய ஆரோ ஒருத்தர் என்ன காரணம் வேதி மாத்திரி உள்ள சாப்பிடாதவா பாக்கி பேர்ல யாரோ புண்ணிய புருஷன் சாப்பிட்டிருக்காரு சாப்பிட்ட வாழ்க்கை சுத்தமா இருக்கு அது மாதிரி பகவான உள்ள பார்க்கணும் இது ஒழிஞ்சா பகவான நினைக்காத நாள் இருக்கக்கூடாதா அதுக்காகத்தான் நித்தியம் சம் சிந்தைய திருந்தாள் சிந்தையேதுன்னு சொன்னா போறேன் சம் சிந்தையே திருந்தாள் நடக்கிற போதும் உட்கார்ற போதும் படுத்துக்கிற போதும் சாப்பிடுற சுவாமியை உள்ள பிரியே ஸ்மரிக்கணும் கொடி காலம் எழுந்திருக்கிற போதும் ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகின்னு எழுந்திருக்கணும் வடக்க போகணும் விழடி கொடி காலம் எழுந்துருந்தது நம்ம தெக்க போகிறது நாம காரம்பரை விழுந்திருந்தே தெக்க போவோம் கடைசி தெக்க போகிறான் பேருந்து போகணும் வடக்கடி எடுத்து வச்சு நடக்கணும் கங்கைக்கு போறேன்னு சொல்லி நடந்தா போருமா புண்ணியமா எத்தனை பார்வோம் அப்படிதான் பெரியவாடலாம் முன்னாள்ல காசிக்கு சொல்லமா போக முடியுமா கங்கைக்கு போட்டுறேன்னு சொல்லிட்டே ரொம்ப சொல்றது சொல்லிட்டு விழாடி வடக்க போறது அந்த புண்ணிய அப்புறம் போய் காவடி வெட்டி கங்கை கொண்டு ஒரு ரொம்ப பண்ணிவிடும் அப்படி நித்தியம் நித்தியம் ஒரு காரியம் செய்யணும் செய்யணும்னு அது கடைசியில பகவான நடத்தி விட்டு வாழ்வாருங்களா பகவானுடைய ஒரு பொறுப்பு இதெல்லாம் நம்ம ஹிந்து தர்மம் நித்தியம் சுவாமியை ஸ்மரிக்கணும் நித்தியம் சஞ்சிந்தையே தேவம் யோகயுக்தோ ஜனார்த்தனும் சித்த மூச்ச அடக்கி சித்த நின்று உட்கார்ந்து அப்படி சித்த பாருங்க அதுக்குதான் யோகம்னு பெயரு யோக சன்னஹுக்தி தியான சங்க யுத்தி சூழ்நா அவர காலம் இது இந்த தியானயோகத்துக்கும் யோகத்துக்கும் யோகம் பேரு பகவான் அடையிறதுக்கு ஒரு பெரிய உபாயம் பகவான் உள்ள பார்க்கிறதுக்கு இந்த வெள்ளிக்குழாயிலையும் தங்கக்குழாயிலையும் ரட்ச போட்டுக்கணும் இதுவே பெரிய ரட்சை உண்டாய் பகவான தியானம் பண்றவாருக்கு ரட்சையெல்லாம் வேண்டியதில்லை பகவத் தியானம் வாழ்க்கை தான் இருக்கோமே இது ராமருடைய உள்ள பாப்பனாத்தான் அது ஒருமனை சொந்தத்துக்காக மட்டுமல்ல அது ஒரு ஸ்மாரகம் அது பகவத் ஸ்மிருதியை உண்டு பண்ணும் அதுக்காகத்தான் ரிஷி ஒரு ஒரு மார்க்கத்தையும் வைக்கிறார் உள்ள பார்க்கிறாளே அவகவான சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யாரும் என்ன பண்ண முடியும் கோகினஸ்தி அச்சுதாசயம் ஒத்திரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி விஷமஸ்கில ராஜா காட்டாள் சுக்காச்சாரியால சுவாமி விருந்தாவனத்தில் வசிக்கிற போது மழை பெய்ஞ்ச வருத்தமாக எனக்கு வர்ணிக்கணும் காட்டாள் மழை பெய்ஞ்சத தத்துவம் வந்த சுகர் ஞானி அவசு என்னத்தை சொல்றது கவிகளாக இருந்தானத்துல மழை பெஞ்சது கப்பல் விட்டார் ஜப்பான் கப்பல் உள்ள முழு கலந்துடுவா கவிகள் ஏதாவது கூட குறைச்சலா வச்சு கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி கலர் கொடுத்து எதிரா பேசிவிடுவா அப்ப தத்துவம் சுகர் ஒரு அப்படிப்பட்ட மகானுட போய் மழை பெய்ஞ்சபோது என்ன நடந்ததுன்னு சொல்லி இருபத்தோரு விஷயம் பாகவத பத்தி பாகவத அதுக்காவது பாகவதம் படிச்சு பார்க்கணும்னு இருபத்தி ஒன்று என்னன்னு மனசை விட்டு அந்த ஒரே ஒரு செட்டு பாகம் இருக்கு கடலுக்கு சேஷ போட்டது இங்கே வேற பசங்களுக்கு தமிழ் அர்த்தம் போட்டது தமிழ் அர்த்தம் நாராயணி ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஷோபத்தோட அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணா மெட்டாசம் போனோம் இங்கே ஒரு ஒரு பசங்கள் இருக்கு வாய்க்கலாம் அது சொல்லும் போது சொன்னாவனத்துல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு முப்பது நாளைக்கு சந்திரனையா அங்க இருக்கிற மலையை ஒண்ணும் பண்ண முடியல இந்த மழை ஜலத்தினாலே எல்லாம் மனமேல விழுந்து ஷெதரி ஓடி போயிட்டு விட்டீங்க அது எத போல கோபாலனு உபாசிக்கிற பக்தா இடத்துல வந்து பார்த்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாம எப்படி ஓடி போயிடுவோ அப்படி போயிட்டு இருந்தார் இனையோ உபாசிக்கிற பக்தா விழுந்துடும் கடைசியில் பலன கொடுக்கும் அவனு நம்பினால் ஆகாசத்தில் போய் பெரியம் எல்லாருக்கும் உள்ள இருந்து பரமாத்மா சாட்சிய இந்த சரீரத்தை பாதுகாத்து உள்ள இருக்கிறவன் தான் சேத்தனம் கார் ஒன்னு ஓடுவதுன்னா உள்ள ஒரு சேதனன் இருக்கான்னு ஓடுவது அது எத்தனை லட்சம் ரூபாய் காரா இருந்தாலும் உள்ள ஒரு மனிதன் இருக்கான் அந்த சேதனம் உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த சரீரத்தை சொல்றது இத உள்ள இருந்து பாதுகாத்து இருக்கிறவன் இந்த பரமாத்மா அவனுக்கு கஷேத்திரம் அக்ஷரே வச்சா இந்த சரீரம் போனாலும் அவன் அவன் அழியறதே இல்லை அவன் என்னைக்கு இருந்துட்டே இருக்கான் உள்ளே இருக்கிற பவர் போடுவோம் அந்த அந்த சக்தி இருக்கொள்ளியோ அது மாதிரி அக்ஷர அவ்வளோ வீரவே இல்லை யோகோ யோக வித பிரதான புருஷேஸ்வரன் இது வந்து சித்த உக்காந்த கூட ாலே போ வந்தாலே போறோம் யோகா தியான யோக சுரூபமா பகவான் இருக்கானா நான் பகவான உள்ள பார்த்து பார்த்து பார்த்து நாம் கஷத்தை அடையிறது பரமசாதனமா இருக்கிறது யோகம் அந்த தியான யோகமே பகவதூபம் சொல்றாள் யோகா யோகவிதாம் நேதா இந்த யோகத்தை அபியசிக்கிற மகான்கள் இருக்காளே அவளுக்கு என்னென்ன செய்யணும் அதை சுவாமி செய்யறானா பகவான் வந்து பக்தாளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவன் பொறுத்துன்னு செய்கிறானா யோகவிதாம் நேதா அவளை அழிச்சுக்கு போறவன்னா என்னர்த்தம் அவளை பாதுகாக்கிறவன்னு அர்த்தம் யோகோ யோகவிதாம் நேதா அதுதான் வந்து தேசம் நித்யாபித் தானாம் என்னையே யோகம்னா கிடைக்காத பொருளை கீதையில போய் சொல்லியிருக்காள் அப்படி இந்த யோகிகளுக்கு சுவாமி வந்து அவ குடும்பத்தை பகவான் நடத்துறானா அதனால அவனுக்கு யோக விதம் பேரா மகான புருஷேஸ்வர இந்த உள்ள இது வந்து இந்த ஜீவனுக்கும் இந்த சரீரத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து பாதுகாக்கிறான்னு இந்த சாட்சாத் மகாவிஷ்ணு நாராயணன் நாரசிம்ம வபு ஒரு சரீரத்துல மனுஷியனாயும் சிம்மமாயும் ஆனவன் நாரசிம்ம வபு வபுனா சரீரம் ஒரே சரீரத்துல மனுஷியன் சிம்மம் இந்த கழுத்துக்கு மேல சிம்மம் கழுத்துக்கு கீழே மாரூஷமான விக்கிரகம் ஆனா அந்த மாருஷ விக்கிரகத்திலேயும் அமருகமான விவகாரம் எப்படின்னா லட்சக்கணக்கான கைகள் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கை இருக்கட்டும் பகவானுக்கு நாலு கை இருக்கு எட்டு கை எம்பாளுக்கு இருக்கு இப்படி ஏதோ ஆயிரம் கை இருக்கு காளிக்கு பகவானுக்கு லட்சக்கணக்கான கைகளாம் நசிம்ம அவசாரத்தில் அது எதற்காக நாள் அசுராளுடைய ஆயுதம் தேவதைகளுடைய ஆயுதங்கள்லாம் வரிசை வரிசை வரிசையாக அந்த கைகள்ல எல்லாம் தொங்கித்துதான் நரசிம்மூர்த்திக்கு அப்படி பகவான் ஒரு சரீரத்திலே சிம்மமாயும் நரனாயும் நலனாயும் சிம்மாயும் ஒரே சரீரத்துல ஆனவன் ஸ்ரீமான் மகாலட்சுமி விட்டு ஒரு நாளும் பிரிவதே இல்லையா ஸ்ரீமான் ஆறுஹுலியே எப்போதும் வசிச்சுந்தே இருக்க நாரசிம்ம புஷ் பகவானுக்கு கேசவன் ஒரு பேரு கேசவ க்ளேஷனாஷாயா கேசின்னு ஒரு அசுரனை பொன்னான் அதனாலையும் பேரு இந்த கேசவாங்க நாமாவ சொன்னா கிளேஷங்கள்லாம் மன கிளேஷங்கள்லாம் போயிடுமா மனதில இருக்கிற கவலைக்கு கிளேஷம் என்று பெயர் அது பகவான் நாமஹான் போக முடியுமா கேஷவாக கேஷவாங்கிற நாமாவ சொன்னாலே கிளேஷம் போயிடும் அதுக்காகதான் கேசவான்னு சுற்றி கட்டவர்களாலே தன்னத்துல முதல்ல ஆச்சமனம் பண்ணதே வச்சுக்கிறது கேசவாத் புருஷோத்தமாக எல்லா ஜீவனுக்கும் மேற்பட்டவன் உலகத்துல இருக்கிற சர்வதேவதைகளுக்கும் மேற்பட்டவன் அவன் பிரம்மாதி காலத்திலெல்லாம் மேற்பட்டவன் பரமாத்மா புருஷோத்தமாக சர்வஹால் நாள் சர்வ பிரபஞ்சத்தையும் பகவானாக பாருங்கள் சர்வஹால் நாள் ஷிருணாதி ஹினஸ்தி சம்பார காலே கடகியை எல்லாத்தையும் அழிக்கப்போற பரமேஸ்வரனாய் அவர் இருக்கான் சிவ ஸ்மிருத்தமாத்தேண மங்களகரஸ் ஸ்மரிச்சா பூர்வம் மங்களத்தை கொடுப்பணாம் பகவான் அதுக்காகத்தான் சாஸ்நாம ஜபமே இந்த ஆயிரம் நாமாவில ஏதாவது ஒரு நாமாவில சுவாமியை ஸ்மரிக்க மாட்டானோ எவ்வளியாவது ஸ்மரிப்பணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த சாஸ்திராம ஜபமே பத்து நாமா சொன்னா ஒரு காமரிப்பனோ மாட்டானோ ஆயிரம் நாம இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் இதை ஜெபிச்சானா ஏதாவது ஒரு நாமா சொல்றோதாவது மனசு போய் இதுல உக்காரும் உட்காந்து இவனுக்கு போரும் பாக்கியெல்லாம் உனா போனா போட்டமே பாதகமில்லை சிவ சத்திரேணாம் மங்களகர அத்தமணி நாள் ஆச்சாரிய நினைச்சா பூர்வம் பகவானே உடனே பக்தாளுக்கு மங்களத்த உருவட்டவனா அவனுக்கு சிவன் பேரு அல்லாதான் பரமசிவனுக்கு அப்படி பேரு சிவன்னா முறிச்சா போரும் அதனால் அஹம் பஞ்சாட்சத்தமும் என்று சிவன் ஆமா போய் மாட்டின்றது ஆப்பட்டுன்றது ரெண்டு விழுத்து அது சுண்டா போரும் சொன்னால் தாட்சாயிணி தட்சண பாத்து ரெண்டு வீழ்த்து சிவா ப சம்போ ரெண்டு வீழ்த்தா இந்த ரெண்டு வீழ்த்த ஏதா பேச்சு பிழாக்கத சொல்லிவிட்டாலும் எத்தனையோ ஜென்மாவில பண்ண பாபம் போடுமே அந்த பரமசிவனை துவேஷிக்கிறையே நீ துவேஷிக்கலாமான்னு காட்டாய் என்ன அவன் தான் சர்வஜகத்துக்கும் அதிபதி சர்வஜகத்தையும் நடத்துறவன் எல்லாரையும் பாதுகாக்கிறவன் அஹா சாமவேதமும் எல்லாத்துக்கும் அதிபதிங்கிறது அவ அதிபதி சத்திரபதி தனபதி அவன் ஐஸ்வர்யமோ உலகமோ ஆரோக்கியமோ எல்லாத்துக்கும் பத்தி பரமேஸ்வரம் தானே அந்த பரமேஸ்வர பிரசாதத்தால் கஷேமத்தை அடைய முடியும் அதனாலே மங்களத்தை பரமேஸ்வரனாக இருக்கான சாட்சாத் நாராயணன் எத்தனையோ பாபத்துக்கு பிராயஷ்டித்தங்கள்லாம் கூஷ்மாண்டமும் மகப்பிராயஷ்டித்தம் அது அதிருத்ரம் மகாப்பிராயஷ்டித்தம் ஒரு ஆவர்த்தியாவது ஜென்மாவனை அதிருத்ரம் பண்ணணும் இல்ல பரம நாளையா இருந்தே மகாருமாவது பண்ணு இல்ல ஒண்ணுமே இல்லையே ஒரு அப்பாவி தர்தன் அப்படி இருந்தா ஒரு உத்ரிகாதிஷனியாவது பந்தங்கள் ஏதாவது வச்சு பண்ணு சொல்லிருக்காங்க கடைசியும் குருவில அப்படி இருந்தாஸ்திரங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காரு அந்த கர்மாக்கடல் நம்ம பாபத்தை போக்குற கர்மா ஏதாவது தவிர்கள் பண்ணிருந்தா அதை போக்குறதுக்கு அந்த கர்மாவில் ஏதாவது தமிழர்கள் நேர்ந்துருந்தா அப்ப என்ன பண்றது இனிமேல் பிராயஷ் பிராயஷ்டித்தம் பிராயஷம் பிராஷித்தம் அதாவது கேக்கா டூங்காம போயிட்டு நெடுக்க போயிட்டுதான் இருக்கும் அதுக்கு என்னன்னா அந்த பிராயிஷ்டித்த ஏதாவது பாபம் சம்பவிச்சா அதுக்கு பிராயிஷ்டித்தம் கிருஷ்ணான்ஸ்மரணம் பரம்னுட்டாரு பகவான் நாமாவை ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு பண்ணிக்கு துவாரிச கிருஷ்ணஸ்மரணம்னுட்டாரு இப்ப சத்யோபாசனத்தை அர்க்கிய பிரதானம் இருக்கு பிராயிஷ்டித்தர்கியம்னு ஒண்ணும் ஏதாவது அந்த காலம் தவறி ஏதாவது பாபம் சம்பவிச்சிருந்தா அதுக்காக அதையும் தவிர்த்து அக்கிய பண்ண உடனே ஆத்ம பிரதட்சணம் பண்ண ஒரு பிரதட்சிணம் பண்ண சொல்றார் பாபக்ஷமா ஆத்ம பிரதக்ஷணம் அர்க்கதானம் ஆன உடனே பண்ணணும் அது கையில ஜலத்தை வச்சிருந்தேன் ஜலத்தை அப்படியே கீழே விட்டுனு உம்ஸ்வான் அப்படி நாம் நம்ம ஏ ஒரு தடவை பிரதக்ஷம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணா எல்லா பாபம் போயிலும் ஏதாவது கீழே கர்மாவுல வைக்கல்யங்கள் இந்த அசுராடெல்லாம் தவிர்க்கணும் அந்த பாவங்கள் எல்லாம் போயிடுறது இதுல ஏதாவது வைகல்யம் வந்துட்டா இல்ல பிராய்ச்சித்த பிரதட்சிணாதிக்கிருஷ்ணா பலம் கிருஷ்ணான் பருவே கடைசியில கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல்லுட்டா மனசில் எத்தனை எத்தனை பணும் யாகாதிகளில் சோமயாக பிராயஷித்தாபு பிரமாதமா பண்ணுவான் கடைசி ஆகுதி மந்திரங்கள்லாம் சொல்ற போது பார்த்தா ஆஹா இப்படி தூர மந்திரங்கள் அப்படி மந்திரங்கள் தான் எல்லாம் சொல்லி கடைசியில் அதனே ஏதாவது வைகல்யங்கள் வந்திருந்தா பகவான் நாம சத்திய அதுக்கு மார்க்கம் எல்லாம் பீஷ்ம சொன்னது அதுப்பான் சூரிய பாசவத்தில் சொல்லிட்டு இருக்கும் யுஷ் எல்லாத்தையும் அவர் சொன்னா எங்கிலும் பிராயஷ் பிராணாயாமியது அது ஒரு பெரிய மந்திரமாக்கோ சரியாய இரங்கி சத்துவம் அது மந்திரமல்ல காண்பது தூண் மாதிரி இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கானா எப்படி ஒரு தூணானது பெரிய மெத்த கட்டடத்தை தாங்குறதோ அப்படி உலகத்தெல்லாம் பகவான் தான் தாங்கிறானா அதனால அவனுடைய நாமா ஜபிக்க வேண்டாமாங்கிறாள் ஆச்சரியா அவன் தானே நம்ம எல்லாம் தாங்கிறான் நடக்க முடியாது ஒரு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது கவலை இல்லாம இருக்கிறான் அவனை ஸ்மரிக்க வேண்டாமா சர்வ சர்வ சிவஸ்தானு பௌதாதி இந்த உலகங்கள்லாம் உண்டாரது முன்னாடியே அவன் இருக்கானான் அதனால இந்த உலகமே அவனுக்குன்னு தெரிஞ்சுக்கோ நாள் பௌதாதி நிதி சமஸ்த சுகம் சமஸ்தேமத்துக்கும் அவன் இருப்படமா இருக்கானா நிதினா புதையல்லு பொதையல்ல டாலர் எல்லாம் இருக்கும் அது மாதிரி நம்முடைய சகல கஷேமத்துக்கும் இருப்படமா இருக்கிறோம் புறமை சாற்றார் நாராயணனா நிதி அவ்யகா அவன் ஒரு நாள் அப்படியே இருக்கு அதனால அவனுடைய ஆனூல்யம் இருந்தது ஆனா எல்லாம் நமக்கு கிடைக்குமா சம்பவோ பக்தாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்ப சுவாமி புதிப்பன ே கிருஷ்ணனாயும் நரசிம்மமாயும் அவதாரம் முன்னோர்மாதி அப்பா ஆமா சகம் நபோன் புதிப்பேன் சம்பவே நூறு யுகத்து மரவன் கதா சம்பவ பிரபவ பிரபு ஈஸ்வரண்டோதய கட்டார சர்மபுத்திரும் இத்தனை நாமாவும் சொன்னிலே இது எந்த பகவானை பத்தினாலாங்குள்ளா நிர்ஷதி பகவந்தம் வாசுதேவம் பீஷ்மர் உபதேசம் சுவாமி கிட்ட இருந்தாளா அப்படி விரலாலும் தொட்டு பகவான் தொட்டு காட்டினாளா கையால் தொட்டு காட்டினாளா அந்த பிரான் சொல்றேன் தேவகீ நந்தன இந்த தேவகியனுடைய புத்திரம் இருக்கானே இவனை சொன்னேன்னு சொல்லணும் இவன் கையை தொட்டு காட்டினான் பட்சத்துலே தேவகீ நந்தன சிரஷ்டா வரப்போகுது அந்த நாம நேர காண்பிச்சு கொடுத்த சாஸ்திராபம் நாமாவுக்கு எல்லாம் நால நாள் நீ ரெண்டு நாள் அர்த்தம் சொல்லிப்படுறேன் ரொம்ப பெரிய புண்ணியம் குஷ்ப சாஸ்திரம் நாளைக்கு பூர்த்தி ஆயிடுறது சாஸ்திராபத்தை அவசியமான நாமாக்கெல்லாம் நாளைக்கு அர்த்தம் சொல்லிப்படுறேன் இந்த ராமா காதல விழுந்தாலே ஸ்ரேய்சு ஏதோ சதாசிர்வாருடைய ஒரு புண்ணியம் எல்லாரையும் எப்ப முடியும் கேட்க முடியும் பண்ணி முடிச்சு எல்லாரும் சாஸ்திரத்தை அன்னைக்கு பாரதத்துல ஏதோ கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சது அதிகமா சொல்ல முடியல இப்ப விஸ்தாரமா ஸ்மரிக்க முடியாதும் அதை மனசுல பாவிக்க முடியாதே ஏதோ சுவாமியா வாழ் கலப்பி விட்டுருக்கா அந்தியா அதான் காரணம் வரும்னு சொல்ல முடியாது அது பிரசாதம் பரிபூர்ணமா பத்தாலு கிலோ அமெரிக்கா பிரார்த்திக்கிறேன் நாம் நாம் சஹசிரம் கடைசியில் சொல்றாட் கீஷ்ம இது வந்து வைகுண்டத்துல உள்ள நாமாயுது அங்க நித்திய சூரியர்கள் ஜெபம் பண்றா நாம் நாம் சஹசிரம் திவ்யான திவ்யா வைகுண்டம் அங்க சொல்ற நாமாயுது அங்க சொல்ற ஸ்தோத்திரி போலோக்கத்துக்கு வந்திருக்கு அேேஷே பிரீர் புஞ்சமூட பாக்கீம வைகுண்டத்துல ஜப்பிக்க போலேஜு நாடம் சூணு பரிக்கீர் காலால வா காலா பூர்வம் ரெண்டு பேருக்கு ஃபலம் சுதான் தாசுது சோமுத்திரே மாணவ இோத் அந்தோஹத்துவோ வாழ துமமே வராத அந்த சாஸ்நா ஜப்பாட்டா கூட பூர்வம் காட்டாலே மங்களத்தை கொடுக்கும் நாளைக்கு பாக்கி நாமவுக்கான் அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்றேன் பிரசாதம் புரியும் பிரார்த்திக்கிறேன் அதனாலதான் பட்டத்திலையும் கடைசியில சாஸ்திராம ஜப்பம் நான் பண்ணணும் நீங்க அனுபவம் பண்ணணும் உருவாகி போற பார்த்து காட்டா கேட்கிற போது கடைசியில விஷ்ணு சாஸ்திரா பத்தி சொன்னாள் விஷ்ணு சாஸ்திரமா என் ஜென்மாவும் மறக்கப்படாது அப்படி நீங்க அனுகிரகம் பண்ணணும் ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நாம வர்ணா ஆயுதம் நாமா இருக்கே அந்த அக்ஷரம் என் விட்டு போகாம இருக்கணும் ஆயுஷ் சொல்லக்கூட்டும்னு கேட்டாள் ஏன் நாள் மகர்ஷியை சொல்லிட்டு காளாமில் ரிஷி பொருகீத்தானேனாலே ரிஷயா அவிததும் நாள் ஷக்கலிதமே சமயத்தில் சாசனாவத்து கீழான ஒரு பெரிய ஐக்கியம் இல்லிய ஏதாப்பயிசமே உத பிரவிய கஷிப்பம் முதமான சஜ்ஜேத போட்ட எல்லா ரிஷயும் சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட பெரிய மகாமந்திர கப எனக்கு கிடைக்கணும் வாக்குகள் எடுத்து கிடைக்கணும்னு பிரார்த்திச்சாள் குருவாயில் பண்ண பார்த்து சுவாமி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாளா ரொம்ப மகாபுணியமானா சக்கர மங்களத்தையும் பக்தாத்தையும் சர்வேஸ்வரம் கூட்டம் முடியா பிரார்த்திக்கிறேன் கல்யாணுதாத் கம்பாதி திவ்யாக்கா வாதாதிமோ நமஸ நாராயண நாராயண நாராயண நாய மாவே சொல்லி ஒட்டு ஸ்லோகம் வைத்தீஸ்வரனை பற்றி சொல்லியிருக்காள் மகருஷியன் தேவதகள் எல்லாம் ஸ்தோத்த மண்டாளம் விதீஸ்வரஸ்வாமியை வைநாதனே ஸ்ரீராம சோமித்த ஜட்ட புஜாச்சிதாயிரீலகண்டாயமையாய் வைத்தநாதாய நம சிவாய வாமா வாமா ஷ்விலாதிகவீகரி கே ஜய மகிஷாசுரமைலமந்தமந்திதா நந்த நந்த புரீமாதீவனஸ்மரணம் பதீபதே மகாஜ ம்ீது பரமானம்ீமாபாரவாரதம் சங்கமுத்தையா புவீயபுஸ்தீம நம்மை என்ன சுமக்கிறதும் தர்மம் அதை சுமக்கிறது இந்த புஸ்தகம் இருந்தாலே இருந்து பாரதம்னு பேரு தாரணா தர்மம் உச்சதேன்னு நம்ம என்ன ரச்சிக்கின்றதுனாலே தர்மம்னு அது கண்ணுக்கு தெரியாத எனக்கு அதிருஷ்டம் தான் வெயிலும் அப்படின்னா அந்த தர்மத்தை நிறைய சுமக்கிறது இந்த புஸ்தகம் இருந்தாலே பாரதம்னு பேரு இந்த ஜெயம் வேறு அந்த புஸ்தகத்துக்கும் பாரதத்துக்கும் ஜெயந்தி ஜெய ஆற்று இந்த புத்தகம் பாரவதம் பாரதம் இருந்தாலே ஜெயம் ஜெயப்பிரதமது தர்ம சுமையை தூக்கம் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம் ரொம்ப புண்ணியம் இருக்கிறவங்கதான் பாரதம் கற்க விட்டுமா நானே பார்த்திருக்கேன் ரொம்ப பேர் பாரதம் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லுவா ஆரம்பிச்சு முடியற ஊர்ல இருக்க ஒரு நாள் கலந்து கூட போதும் நூறு கோதாரம் பண்ண புண்ணியம் ஒரு மணி காட்டா ரெண்டு மணி காட்டா இருநூறு ஒன்றரை மணி காட்டா நூத்தொம்பது காக்காம இருந்தா கஷ்டம் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் இது ரொம்ப புண்ணியம் இருந்தால்தான் அது ரொம்ப கலந்துகூட முடியும் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்துக்குள்ள பகவத்கீதை சரஸ்வஜாத்தியம் சகசிரநாமம் இதெல்லாம் ரொம்ப உஷந்தது பரமசாரம் இது சாரபூதம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை பத்தி பீஷ்மர் உபதேசம் பண்றாரு அது உபதேசம் பண்றதுக்கு பிரசக்தி என்னன்னா சர்வ தர்மங்களையும் சொல்லியாச்சு சுத்வா தர்மான் அசேஷே வாக்கிாம கேட்டுட்டார் கேட்ட தர்மமும் பாவனானிச்ச சந்தோஷ மகாபாபத்திய தர்மங்கள்லாம் கேட்டாச்சு புனரேவ தர்மபுத்தரும் மறுபடியும் திரும்ப காட்டார் தர்மம் உணர்ந்து காட்டார் காக்குற போது எப்படி காட்டார் உங்க மனசுக்குள்ள எது எல்லா சர்மத்துக்கும் மேற்பட்ட சர்மம் உள்ள வச்சிருக்கேன் எனக்கு சொல்லும் அப்படியே அப்பாட்ட கருப்பம் பாருங்குள்ள தாத்தா பேர தாத்தாட்ட பேரன் கேள்வோ நீங்க என்ன சொத்து வச்சிருக்கேன் கரை சீன கொடுக்குறதுக்கு அதுலையும் கிட்ட கொடுத்துனோன்னு கேட்கிற போது அண்ணி வாரி குழுக்கண்பாருங்களோ உள்ள இருக்கிற சொர்ணத்தையும் அது மாதிரி யுதிஷ்டிர சாந்தனமும் புனரேவு அபியபாசதா கோதம் சர்வத பரமும் மத இந்த மதம் புத்தி புத்தியை உங்க புத்திக்குள்ள சர்வசர்மத்துக்கும் மேற்பட்ட சூக்ம தர்மம் எதையும் வச்சுட்டு அதை என்ன அட்டி கொடுக்கணும் ஏஷமே சர்வசர்மான தர்மோதிகம் சர்வசர்மத்துக்கும் மேற்பட்ட தர்மம் இதுதான் விஷ்ணு சாஸ்திரம் தான் அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் சாஸ்னாமத்தை பத்தி எங்க தெரிவாய்லாம் அக்னிபூர்த்தத்துக்கு நாலு மணிக்கு வந்தது ஸ்நானத்துக்கு போவார் நாலரை மணிக்கு ஸ்நானம் ஆனே அஞ்சு மணிக்குள்ள சம் வேஷ்டியை தானே தோச்சிப்பாய் தோச்சுக்கிற போது விஷ்ணு சாஸ்திரம் திருப்பிடுவார் வெளிகாலம் அப்புறம் அஞ்சு மணிக்கு மேல ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது தட்சிணாமூர்த்தி ஷ்டன் சென்று வருவா ரெண்டு பேரும் பெரிய தோக்கலாம் தோக்கலாம் ரெண்டு பேரும் அந்த அந்த நாதமே வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அவ அந்த சப்தம் காட்டாலே போதும் நினைப்பாள் அப்படி என மூடி கூடல நீங்கள்லாம் அப்படி பிரமிச்சிருப்பாள் அவளை பார்த்து நேரம் பகவான் ஆட்டமா இருப்பாடுவா பிரத்யட்சம் சரசனாவும் காமக்கோட்டி பிரிவாளுக்கும் சமயம் நூத்தி டிகிரி ஜரம் வந்துடும் ஆடி வெள்ளிக்கிழமை வியாச பூஜையை முடிவுண்டான் கிராமத்துல நாராயிருஷ்ணா வருவாடு புண்ணிய போட்டால் இருந்தா ரொம்ப மகாத்மாவன் ஆத்தியமாள்ல ரொம்ப வருஷம் இந்த மகாபுருஷன் அவர் வயசுல எண்பத்தாறு எண்பத்தேழு வயசு இருந்தார் இந்த வயசுல போய் ஒரு நாளைக்கு பெரியவாட்டு போய் வந்திரம் பண்ணிட்டு நான் கங்கா யாத்திர போகணும்னு நினைச்சேன் எனக்கு கிடைக்கல இனிமே எனக்கு எண்பத்தேழு வயசாயிட்டு உங்க கிடைக்க போடுதுன்னு சொன்னாள் காமகூட்டி பெரியவாழ் சொன்னா நாராயணசாமின்னு கூட்டாள் நான் கண்டிப்பா பொறுத்து வந்திருக்கேன்னு தெரியணும்னு கேட்டாள் ஆமா தெரியும் அதுல ஒரு அம்சம் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாள் உடனே வந்துட்டு வந்தனம் பண்ண வியாச பூஜை எங்க ஊர்ல பண்ணணும் லட்சம் ரூபாய் எங்க குடும்பத்துக்கு செலவா பண்ணணும்னா உடனே பூஜை பண்ணினா வியாச பூஜா ஆன புண்ணியம் நாராயணசாமி காசிக்கு போட்டு வந்துட்டாங்களே அப்புறம் அதான் ஆசிரியம் அந்த புண்ணியம் காசிக்கு அப்புறம் போட்டா இருந்த அந்த வியாச பூஜா காலத்துல பெரியவா தரிசனம் பண்ண நான் போனேன் என்ன கபில தேவகுதி சம்பளம் சொல்ல சொன்ன நூத்தி அஞ்சு டிகிரி ஜூரம் டாக்டர் ஸ்நானங்களும் பண்ணப்படாது ஜெல டாக்டர் அண்ணா போனாரோ இல்லையோ நான் பூஜைக்கு வந்து உட்காந்துருக்க உடம்பெல்லாம் நடுக்குது நாங்க பத்து பேர் உட்காந்துருந்தோம் சாசனம் எல்லாருமே சேர்ந்து சொன்னோம் அரமணியில உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா நடுக்கணும் போயிட்டு எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல அவளுக்கு ஜுரம் வர வேண்டிய அவசியமும் இல்ல போக வேண்டிய அவசியமும் இல்ல விஷ்ணு சாசனாமத்துல அங்க எடுக்கிற வாழ்க்கெல்லாம் உடனே வெட்டி ஒரு ஆயிரம் எல்லாம் வந்து விட்டாங்க சாஸ்தனாமம் தெரியும் அப்பாக்குறாங்க அவன் பொண்ணை இப்படியே கட்டுலே இல்ல உடனே பூஜை பீடத்துல வந்து உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா சரவு சக்தி எல்லாரும் நிச்சயம் பத்து நிமிஷத்துல ஜபிச்சு விடா அடியிலேருந்து முடியலன்னா கூட விஷ்ணுவும் விஷ்ணுவும் இருக்குது என்று கூட ஆரம்பிச்சு முடிச்சுட்டா போதும் சர்வப்பிரகரணாயுத பொண்ணமைத்தி அதோட சொன்னா கூட போதும் சர்வப்பிரஹாயு அந்த கடைசி நாம சர்வப்பிரகரணாயுதா அப்படின்னு சொல்லி சுவாமி சர்வ ஆயுதங்களையும் கையில வச்சு காத்து இருக்காருன்னு கடைசியும் முடுவு ஏனால் பக்தானுக்காரால் அடைஞ்ச பண்ணினா அத்தனை ஆயுதங்களாலையும் துஷ்டால் நிதிரகம் பண்றதுக்கா காத்துக்கிட்டு இருக்கானா அப்படி கொண்டு போய் முடிவு சாஸ்தனாமும் ரொம்ப சுலபமான ஸ்தோத்தும் நியமங்களத்தில் அஞ்சாம் பாகத்தில் ரொம்ப நல்லா கழிஞ்சிருக்கேன் ஷாமப்பட்டு நீங்க எல்லாம் படிக்கணும் புஸ்தகம் ரொம்ப பேர் வாங்கிட்டு இருப்பேன் அதை படிச்சு பார்க்கணும் ஐந்தாவது பாகத்தில் இருக்குது நியமங்கள ஸ்தோத்திலே அது படிச்சு பார்க்கத்திற்கும் நல்ல புண்ணியமான ஸ்தோத்திரம் ஏஷமே சபோதமான ஏதாவது கரணம் போதும் அச்ச போ அடஞ்சுள்ள வம் ரமசியம் எஜமானஸ்தமேவச்சியானம் பண்ணினா போடும் தியானம்னா சுமோகமா இருக்கா சுசுத்தி காலே சகலே தமோபிபூத சுகரூபமேதி நித்தியம் தியானம் பண்ணிட்டு இருக்கும் நித்தியம் பண்ணிட்டு இருக்கும் ஆனா தமோபிபூதா அஜானம் போய் சேர்ந்து சேர்ந்து போயிட்டு இருக்கு அதனால புரியல ஆனா புரியுறதை கொஞ்சம் நன்னா புரியல காலையில் இருந்திருந்ததே அப்பாடா உடம்பு வலி எல்லாம் போயிடுச்சு சுகமா தூங்கினேன் ஒண்ணுமே தெரியல அப்படியே தூங்கினேங்கிறான் ஒன்னும் தெரியல தூங்கினே சுகமா தூங்கினேங்கிறான் சுகம்னா பரமாத்மா சுகத்துல போயிட்டு வந்திருக்கா அதனால சுகம் ஒண்ணுமே தெரியலேங்கிறான் பாருங்க அஜ்ஞானம் இந்த அஜ்யானம் கூட கூட போயிருக்கு நான் சுகமா தூங்கினேங்கிறான் அகம் அஹம்னா ஆத்மா ஜீவாத்மா எல்லாமே இந்த ஒரு சின்ன சொல்லுக்குள்ளே அப்படி பகவானத்தில் நெத்தியம் போயிட்டு இருக்கும் அரக பிரம்ம கமந்திங்கிறது ஸ்ருதி நித்தம் தூங்கறவங்க பிரம்மத்தனத்துல போயிட்டு வர அதனாலதான் பட்டுதான் காலம்பறை உடம்பு வழி ஆறி போய் மறுபடியும் வேலைக்கு ஆரம்பிக்கிறேன் பலகாரம் போயிட்டு வந்திருக்கேன் அதனாலே ஈஸ்வரத்துல போனா எல்லா சர்வஷ்ணமும் நீங்கி போடுங்கிறதுக்கு இனிமே வேற எதை பார்க்கணும் உபனிஷத்து சொல்லிட்டுது இதுக்கு மேல என்னத்தை பார்க்கணும்னா இது ஒரு சமயத்தை பாத்துக்கிட்ட சொல்லு அப்போ போய் நிக்கிறையே அதுல இருந்து நீ புரிஞ்சிக்க வேண்டாமா பகவான் உத்தன் அவர் இடத்துல போனா நம்ம எல்லாம் நீங்கி போயிடும் அதுக்காகவாவது சுவாமி நித்தியம் தியாயம் ஸ்துவம் நமசியம் ஒரு தியானம் அல்லது ஒரு ஸ்தோத்ரம் ஒரு நமஸ்காரம் பண்ண வேண்டாமா இன்னும் பண்ணவாள பத்தி காரணமான அர்த்தம் ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும் ரொம்ப சக்தி இல்லையா ஸ்தோத்திரம் என்ன பூஜா சமம் ஸ்தோத்திரம் கோட்டி பூஜைக்கு சமானமானது ஸ்தோத்ரம் ஒரு ஸ்தோத்திரங்களை படிக்கிறது ஸ்தோத்திர கோட்டி சமோ ஜபகா கோட்டி ஸ்தோத்திரத்துக்கு சமானம் ஒராவர்த்தி ஜபம் பண்ணினார் ஜப கோட்டி சமம் தியானம் கோட்டி ஜபத்துக்கு சமானம் தியானம் நான் பார்க்கிறேங்கிற ஒரு வத்தி கூட இல்லாம அதுக்கு கூட விரோதம் அப்படியே ஒரே சுத்த நடு சமுத்திரத்தில் போனா எப்படி அலை அலை ஒண்ணும் இருக்காதோ அது அந்த அலைக்கு தான் லயம்னு வேறு அசம்பிரி சமாதி என்ன கூட்டு பதஞ்சலி யோகசூத்திரம் பகவான் உள்ள பார்த்தா பிரம்மாதி தேவகர்கள் நமக்கு வசமாயிடுவாள்னா இந்த ஊர்ல இருக்கிற ராஜாக்கள் இவளை பத்தி காக்கணும்னா பிரம்மாதி தேவர்கள்லாம் நமக்கு வசமாயிடுவாழ அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை நாம் செய்யாமல் அந்த தியானம் இருக்கே இதுதான் சர்வசர்மேற்பியாக அதிகம்னு சொன்னால் எல்லா தர்மத்துக்கும் மேற்பட்ட தர்மம் ஸ்தோத்திரமோ நமஸ்காரமோ எல்லா தர்மத்துக்கும் அஸ்வமேதாதி மகாயாகத்துக்கெல்லாம் மேற்பட்டது என்ன வேலை சொல்ல போறார் பீஷ்மர் ஈஸ்வருடி வாக்கலூரா ஏகோபி கிருஷ்ணே புனேஜம்மா கிருஷ்ண பிரண்கோபாலனுக்கு கிருஷ்ணாயண மஹான் நமஸ்காரம் உருவாயிரத்து பண்ணிவிட்டார் பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி கங்கையில அவகிரதம் பண்ண புண்ணியமா குருவாயிருப்பா கிருஷ்ணா சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணி விட்டா ஏ கோபி கிருஷ்ண பத்து அஸ்வமேதம் பண்ணி கங்கையில கூடி அவகிரத ஸ்தானம் பண்ண புண்ணியமா ஆனா அந்த புண்ணியத்தினுடைய பலம் மட்டும் மாறேன்னுட்டாய் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணின புண்ணியபலம் மாறே ரயில் ரெண்டும் சிறந்து போகும் சில இதுல காரைக்கால பேரலத்துல பார்த்தா சேர்ந்து போறா போல இருக்கு என்ன தசாஸ்வேதம் புண்ணியம் ராஜாவா பிறகு பண்ணும் பிரசிடண்டா வரும் பண்ணும் கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்ணி கிடைச்ச புண்ணியம் மறுபடியும் அம்மாவதத்துல பிறக்காம பண்ணணும் பலத்துல வித்தியாசம் பண்ணிட்டா ரெண்டு மாமரம் இருக்கு கட்டுக்க ஒட்டு கட்டின மாமரம் தனியா ஆபூசா பழுக்கிறது இது கருத இன்னொன்னு காக்கிறது இன்னொரு மாசாஸ் கிருஷ்ணி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணத்தை போய் ஈஷ்மர் வாக்காள சகோதம் மே அதிகம்னு சொன்னார்னா அது எத்தனை விஷத்தியா இருக்கணும் யாயம் ஸ்தூவம் ரகசியம்ஸ் யமானஸ்தமேவ அப்படி பண்றானே ஒரு யஜமானன் ஒரு கர்த்தா அவன் யாகம் பண்ணு விட்டான் எஜமானன் தஸ்மாத் யஜமானோ யஜமான துத்தரா பதினாறு வயசு குழந்தை யாகம் பண்ணினார் ஒன்பது வயசு கழவர் போய் நமஸ்காரம் பண்ண விட்டாள் யஜ்ஜம் பண்ணினார் தஸ்மாத் யஜமான அயஜமானா துத்தரா யஜ்ஜம் பண்ணாதவன காட்டும் போய் சொல்லி அந்த இந்த சாமஞ்ச விக்கிரமம் யாரம் மன்னினோம் மாதிரியாவார் அத்தன சத்தியம் இது யாயம் ஸ்தூம் நமசியம் யாரே எந்த பகவானே பவித்ராணாம் பவித்ம் யா எந்த பரமாத்மா பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரணும் மங்களானாஞ்ச மங்களம் மங்களத்தை கொடுக்கிற தேவத்தைக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கிறோணு மங்களானாம் மங்களம் தெய்வத்தம் தேவதானாம் லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற தெய்வத்திற்கெல்லாம் தெய்வத ாம் யா அவலகத்துக்கெல்லாம் பிதா அவன் ஆனா நம்ம பிதாக்களுக்கெல்லாம் ஒரு முடு உண்டு அவன் அழியாத அவ்யய பிதா அழியாத பிதா அவன் என்று பீஷ்மர் வாக்காக சொல்றார் பவித்ரங்களான கங்காதி தீர்த்தங்களை எல்லாம் கூட பவித்திரமாக ஆக்கிரமன் என்று சுவாமி சொன்னதுக்கு என்ன காரணம்னா அதுக்காக ஆச்சாரியால் எத்தனை ஸ்மிருதி எத்தனை புராணம் எத்தனை ஸ்ருதி எத்தனை வேதாந்தம் எத்தனை இத்திஹாசங்கள் அதிலிருந்தெல்லாம் வச்சனங்கள் எடுத்து எழுதுறாரு